வணக்கம் நித்தம் ஒரு முத்து வழங்குபவர் அறிமளம் ஏழாவது முத்தாக உதிரிகிறது மெர்வின் அவர்கள் எழுதியுள்ள உழைப்பும் உயர்வு தரும் என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் பாண்டவன் நம்மை அறிவுடன் படைத்த அகிலத்திற்கு அனுப்பியிருப்பதற்கு காரணமே நாம் உழைத்து வாழ வேண்டும் முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைப்பு மட்டுமல்ல அதன் மூலம் உயர்வு பெற்று உன்னதமானவர்களாக உலகில் உலாவி வர வேண்டும் என்ற நோக்கத்தினால் தான் மனிதனாக உருவாக்கியிருக்கிறார் உலகத்திலேயே நாம் தான் மிகவும் உயர்வானவர்கள் இதில் சந்தேகமே இல்லை நமக்கு ஆரறிவு இருக்கிறது அதை நன்கு பயன்படுத்தி முன்னேற்றம் காண வேண்டும் இந்த மேன்மையான சிறப்புகளை பெற்று இருக்கும் நாம் எப்படி உழைக்கிறோம் எந்த விதத்தில் உயர்வு பெற்றிருக்கிறோம் எப்படி முன்னேறியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சிறப்படைந்து பேரும் புகழும் பெற்ற மா மனிதனாக மனித புனிதனாக வாழ்வது நம்முடைய வாழ்க்கையின் கடமையாகும் இந்த உலகில் உயர்வு பெற்றவர்கள் அனைவரும் உழைத்துதான் வரலாற்றில் இடம் பிடித்து இருக்கிறார்கள் என்ற உண்மையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நாட்டு வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் எவருமே உழைக்காமல் உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்ற நிலைமையை காண முடியாது உழைப்பது என்பது உடலோடு பிறந்தது உயிர் இருக்கும் வரை எப்படி மூச்சு இருக்குமோ அதே போல உடல் இருக்கின்றவரை உழைப்பு இருந்தே ஆக வேண்டும் இது இயற்கையின் கட்டளை இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாக உயர்வு பெற்றவர்களாக வாழ முடியும் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களெல்லாம் எப்படி உழைத்தார்கள் எவ்விதம் உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்து அவர்களுடைய சிறப்பு தன்மைகளை தெரிந்து கொண்டால் நாமும் நல்லவிதமாக நான்கு பேர் போற்றும்படியாக வாழ முடியும் அயல் மட்டுமல்ல நம்முடைய நாட்டிலும் உழைத்து உயர்வு பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாற்றினை அறிந்து ஏற்றபடி நாமும் உழைத்தால் உயர்வு பெற முடியும் முன்னேற்றம் அடைய இயலும் நன்றி வணக்கம்